சர்வசித்தி சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் ஆகிய இவற்றிற்குள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அதில் சமய சன்மார்க்கம் முப்பத்து அதை விரிக்க ஆறு கோடியாம் இதுபோலவே மதத்தினும் முப்பத்தி ஆறு மேற்குறித்த சமயம் மதங்களிலும் ஏமசித்தி தேகசித்தி முதலியவை உண்டு அவை சமய மதங்களில் சொல்லுகிற கர்த்தா மூர்த்திகள் ஈசுவரன் பிரமம் சிவம் முதலிய தத்துவங்களின் காலப்பிரமாண பரியந்தம் இருப்பதே ஒழிய அதற்கு மேல் இரா சமய மதங்களினும் சமரசம் உண்டு வேதாந்த சித்தாந்த சமரசம் யோகாந்த கலாந்த சமரசம் போதாந்த நாதாந்த சமரசம் இதற்கு அதீதம் ஷடாந்த சமரசம் இதற்கு அதீதம் சன்மார்க்க சமரசம் இதற்கு அதீதம் சுத்த சமரசம் ஆதலால் சுத்த சமரசத்தில் சன்மார்க்கத்தை சேர்க்க சுத்த சமரச சன்மார்க்கமாம் இவை பூர்வோத்திர நியாயப்படி கடைத்தலை பூட்டாக சமரச சுத்த சன்மார்க்கமென மறுவின ஆன்மாவுக்கு அருள் எப்படியோ அதைப்போல் சுத்த சன்மார்க்கத்துக்கு அனன்யமாக இருப்பது சர்வசித்தியாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு படி மூன்று ஷடாந்தங்களின் பொதுவாகிய ஷடாந்த சன்மார்க்கம் ஒன்று சமரச சன்மார்க்கம் ஒன்று சுத்த சன்மார்க்கம் ஒன்று ஆக மூன்று அதலால் சுத்த சன்மார்க்கத்திற்கு படிகள் மூன்று சிற்சபை ஒன்று பொற்சபை ஒன்று சுத்த ஞானசபை ஒன்று மூன்று இவைகள் மூன்றும்தான் படிகளாக இருக்கும் சுத்த தேகத்தினுடைய அனுபவத்தை விரித்தால் விசேஷமாம் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படையாக தெரிவிப்பார் பரிபாஷையும் சுத்த சன்மார்க்கமும் பரிபாஷை அங் சிங் வங் பங் அம் விந்து நாதம் சிவ வசி ஓம் அரி அர சத்து சித்து ஆனந்தம் பரிபூரணம் ஜோதி சிவயவசி சிவாய நம நமசிவாய ஆ இராயணாயநம சிவோகம் சோகம் முதலியவாக சமய மதங்களில் குறிக்கப்பட்ட மந்திர தந்திர இரகசிய வாசக வாட்சிய வசன அக்ஷர தத்துவ பௌதிக முதலியவையும் பரிபாஷையாம் மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதமிருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழில் பட்டும் பிரயாசை எடுப்பது வியர்த்தம் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது பாவனாதீதாதீதம் குணாதீதாதீதம் வாட்சியாதீதாதீதம் லட்சியாதீதாதீதம் ஆகிய சுத்த சன்மார்க்க பொருளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் இனி வெளிப்படும் சாத்திய நிலை சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் மற்ற சமய மத மார்க்கங்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல கீழ்படிகள் ஆதலால் அவற்றில் ஐக்கியம் என்பதே இல்லை தாயுமானவர் முதலானவர்கள் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர் மத சன்மார்க்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம் இதில் நித்திய தேகம் கிடையாது இது சாதக மார்க்கமே அன்றி சாத்தியமல்ல நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும்போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள் முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள் சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள்